நேற்றைய பதிவின் தொடர்ச்சியை இதோ இப்போது கேட்டு மகிழுந்தது ஹரஹரா ஹரஹரா என்று முழங்கிற்று சிவபெருமானினுடைய ஐந்தெழுத்து மந்திரத்தையும் நம சிவாய நம நம என்று ஓதி அசிச்சித்தார்கள் இந்த திருவிளக்குகள் அனைத்தும் விடியுமளவும் அவியாமல் எரியும் பொருட்டு நீர் குறைகின்ற அகல்களிலெல்லாம் தண்ணீரை நிரப்பி நிரப்பி விட்டார் நபிநந்தியடிகள் தமது வீட்டில் வழக்கம் செய்யும் நடியாம வழிபாட்டின் நியதி வலுவாதிக்குமாறு அந்த இரவிலேயே மீண்டும் ஏமாப்பூரை அடைந்து அந்த பூஜையையும் செய்து முடித்தார் நம்பரை நிதியை நித்திய நிதியுடன் பூசித்த இவருக்கு உணவு உண்டு பள்ளி கொண்ட பின் காலை எழுந்தபின் மீண்டும் திருவாரூரை அடைந்து வளம் வந்து வழங்கினார் உள்ளும் புறமும் செய்யத்தக்க தொண்டுகள் பலவற்றை முழுவதும் செய்தார் இவ்வாறு நாளும் ஒவ்வொரு நாளும் பணி செய்து வந்த இந்த நாயனார் நாத வடிவாகிய திருமறைகளை நன்கு தேர்ந்த நபர் அடிகள் செய்யும் சிறந்த தொண்டின் பயனாக திருவாரூர் மேவிய இந்த அற்புதமான தியாகராஜ பெருமான் பொற்றிடம் கொண்டான் அமுதுபடி முதலிய வேதாக நூல்கள் விளங்கும்படி வேந்தன் அமைத்தான் அன்றியும் வீதி பெருமான் திருவாரூர் ஆளும் திருவடையாளர்களையும் பங்குனி உத்திர பெருவிழாவையும் அபிநந்தி அடிகளார் செய்து வைத்தார் திருவாரூரிலே எழுந்திருக்க கூடிய தியாகராஜ பெருமான் ஒரு நாள் அருகில் உள்ள மணலி என்னும் ஊருக்கு எழுந்திருந்தார் எல்லா குளத்து பிரிவினரும் எந்தவித பாகுபாடும் இன்றி ஐயனை தொழுந்து தொழுது மகிழ்ந்த ஏற்றினார்கள் அவர்களுடன் அபிநந்தியடிகளும் சேர்ந்து கலந்து கூடி இறைவனை போற்றி பரவினார் மீண்டும் தன்னுடைய நித்திய பூஜைக்காக திரு ஏமாப்பூரை வந்து தன்னுடைய மனைவியாரிடம் எனக்கு குளிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் கொடு என்று சொல்லி வீட்டின் வாயிலேயே அமர்ந்தார் ஏன் வீட்டு வாசப்படியிலேயே அமர்ந்திருக்கிறீர்கள் உள்ளே வாருங்கள் இவ்வழக்கம் போல நீங்கள் நீர் ஊற்றி அபிஷேகம் செய்து ஐயனுக்குரிய தொண்டுகளை செய்யுங்கள் என்று கூறினார் நபி அபிநந்தியடிகளோ பெண்ணே இன்று தியாகராஜ மணலி கிராமத்திற்கு வந்திருந்தார் நல்ல விழாவில் எல்லோரும் பங்கேற்பார்கள் எல்லா சமுதாயத்தினரையும் உடனாக இருந்து நான் சேவித்ததாலே நான் தீட்டுப்பட்டு விட்டேன் இப்பொழுது சேவை செய்ய முடியாது என்று சொன்னார் ஆகவே நீரெடுத்து வை குளித்து நான் பிறகு சேவை செய்கிறேன் என்று சொன்னார் அந்த அசதி சொல்லிவிட்டு வாய்படிய பெருமான நினைவிற்கே பிரசன்னி அன்பனே திருவாரூரில் பிறந்தார் அனைவரும் விளங்குகிறார்கள் அதாவது ஞானம் கொண்ட வேதத்தை படித்தவர்களாகவே விளங்குகிறார்கள் ஆகவேதான் திருவாரூரில் பிறந்தார் அனைவருக்கும் முக்தி என்று தொன்று தொற்று அழைக்கப்பட்டு வருகிறது ஆகவே அவர்கள் எல்லோரும் நமது கணங்களே நீ ஏதும் பிரிவினையோ பாகுபாடோ காட்ட வேண்டாம் எல்லோரும் ஒன்றே என்று சொல்லி மறைந்தார் திடுக்கிட்டு விழித்த அபிநந்தி அடிகள் உள்ளே சென்றார் குளிக்கவில்லை கைகால் அளம்பவில்லை அப்படியே பெருமானுக்கு அபிஷேகம் செய்வித்து படைகள் அளித்து தன்னுடைய இல்லத்தரசிக்கும் சிறிது நடந்தவற்றை அனைத்தையும் கூறி மேன்மை விலங்கு திருவாருங்க பெருமாள் தாம் போல வந்தி ஞான பிறந்தார் என்றார் செய்தங்க எதிர்கன்றார் என்ற பாடலிலே தெளிவுபடுத்தினார் தன்னுடைய இல்லத்தரசிக்கு ஆக இரண்டு நபர்களுமே விடியற் காலை விரைவோடு விரைவாக திருவாரூரை நாடி வந்து வாழும் எல்லோரும் சிவபெருமானுடைய கணங்களாக விளங்குவதை தன்னுடைய அற்புதமான கண்களாலேயே கண்டு மிகுந்த மகிழ்ச்சி கொண்டு திருவாறு பிறந்தார்க்கு அடியார்க்கும் அடியேன் என்ற வார்த்தையை மேற்பித்தார்கள் ஆக மற்றற்ற மகிழ்ச்சியடைந்த இந்த தம்பதியினர் தோற்றம் மாறி பழைய நிகழ்வுகளை மீண்டும் கண்டார்கள் சாதாரண மனிதர்களாகவும் திருவாரூரிலே நடமாடிய கூடிய ஆட்களை பார்த்தார்கள் அடியனின் பிழையை பொறுத்தருள வேண்டும் ஈசனே நீரே பாகுபாடில்லாமல் பார்க்கக்கூடிய அற்புதமான கற்பனை எனக்கு பாடத்தை கற்பித்துக் கொடுத்தீர் என்று அவர் எல்லாம் அல்ல சிவபெருமானையும் புற்றிடம் கொண்டாரனையும் வணங்கி மகிழ்ந்தார் அடியார்க்கு வேண்டுவனியோடும் தானும் சேர்ந்து இவர் முழுவதுமாக சிவ தொண்டு புரிவதற்கு அர்ப்பணித்துக் கொண்டார் அதனாலேயே திருநாவுக்கரசு நாயனார் அப்பர் பெருமான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த திருநாவுக்கரசு நாயனார் இந்த திருவாளரை தொண்டற்கு சிறப்பித்து பாடியார்கள் இருக்கின்றார்கள் இவ்வாறு நபிநந்தி அடிகளார் எல்லா உலகங்களுக்கும் திருப்பணிகளை பல செய்து மதியும் நதியும் அறியாத திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய திருவடி நிழலில் விளங்கும் அருட்பெரும் ஜோதியில் கலந்து பேரின்ப வாழ்வு பெற்றார் என்று நிறைவு செய்கிறேன் இந்த நான் உங்களிடமிருந்து இன்று விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த நாயன்மாரை பற்றி நான் அடுத்த முறை சந்திப்போம் என்று சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்